खुष्णायाक्रिष्टकारिने। खुष्णायाक्रिष्टकारिने। नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசிணே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தேல முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோய சநவனிய ஜன்மராை அச்சு பிரணதோ வாசாஜிஷம் அப்பிரமத்திரதிஷ்டிதா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அப்பிரமத்தாங்கிறதுக்கு அதிகாரிபியாக கர்மானுரூபம் ஃபலம் பிரய்ச்சன் ந பிரமாத்திய அப்பிரமத்தீவர்கள் அவர்கள் பண்ணியிருக்கிற கர்மத்துக்கு தகுந்த மாதிரி கர்மஃபலனை கொடுக்கறதில் ஒரு நாளும் கவனக்குறைவாக இருக்கிறது இல்லை தப்பாக பகவான் ஒருத்தருக்கும் கர்மபலனை கொடுக்க மாட்டார் அதனால் கம்ப்யூட்டரில் எரர் வரலாம் ஹியூமனில் எரர் வரலாம் பகவான்கிட்ட எரர் வரவே வராது அப்படிங்கிறது தான் விஷயம் அது மாத்திரமில்லை பிரதிஷ்டிதாங்கிறதுக்கு ஸ்வே மகிம்னி ஸ்திதா பிரதிஷ்டிதா ச பகவஸ்மின் பிரதிஷ்டிதா இது ஸ்வே மகிம்னின்னு சாந்தோக்கியோபனிஷத் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது கண்டம் முதல் மந்திரம் சொல்லியிருக்கு அதையும் கோட் பண்ணுற பகவான் எதில் இருக்காருன்னா அவர் சத்ரூபமாக இருக்காருன்னு அர்த்தம் பிரதிஷ்டிதான்னு சொன்னால் இஸ்னஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் தூய இருப்புன்னு அர்த்தம் அவர் எதையும் சார்ந்து இல்லைன்னு அர்த்தம் நிரபேஷா நிராசிரயா நிராதாரா சர்வ ஆதார அநாதாரா அப்படிலாம் எப்படி கீதையில் நம்ம மற்ற பரதரம் நான்கத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய எனக்கு காரணம் இல்லைன்னு பகவான் சொல்கிறார் சமஸ்தத்துக்கும் காரணமான எனக்கு எனக்கு காரணம் கிடையாது நிராஸ்ரயோகம் அநாதாரோகம் அதுதான் அர்த்தம் அதனால் அவர் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய என்னுடைய மகிமையில் நான் இருக்கேன் என்னுடைய மகிமைங்கிறது இங்கே இடத்துல கேவல சத் रहित நாமரிதத் आहा எல்லா நாமரூபங்களுக்கும் எது பிரதி பிரதிஷ்டையோ அது ஸ்விரதிஷ்டிதந்திர இப்படின்னா அர்த்தம் நீ அடுத்த நாமாவுக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஸ்கந்தஸஸ்கோரிய வரதோ வாயு வாஹன வாசுதேவோ ப்ஹத் பானு ஆதிதவ புரந்தோரிய வரதோ வாயு வாசுதேவோ ஆதிதேவ்புரந்தரந்தம்தூப்பேண யுணீன் ஸ்ன்னா சாதாரணமாக ஸ்கந்த தீங்கிறதுக்கு துள்ளி குதிக்கிறவன் அர்த்தம் இருக்குது துள்ளி குதிக்கிறவன் அதனால தான் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆனந்தம்னு அர்த்தம் ஆனந்தம் இருந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே அந்த ஆனந்த துழல் தான் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே துல்றது சந்தோஷத்தில் குதிக்கிறது துள்ளி குதிக்கிறது அதனால் ஆனந்தங்கிறதுக்கு ஸ்கந்தன் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்கந்தன் சோமாஸ்கந்தகான்னு சொல்கிற போதே அங்கே முருக சுப்பிரமணிய சுவாமி ரெண்டு மலர்ச்சண்டு தான் வச்சுட்டுருப்பார் புஷ்ப குச்சந்தான் வச்சுன்ட்ருப்பார் நாலு கை கிடையாது இந்த சோமாஸ்கந்தரில் பார்த்தா சுவாமி அம்பாள் நடுவில் சுப்பிரமணிய சுவாமி அதில் வந்து ரெண்டு மலர் கொத்தை வச்சுட்டு இப்படி நிற்பார் பார்த்தா தெரியும் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நிற்பார் மலர் கொத்தை வச்சுண்டு அது ஆனந்தத்தை குறிக்கிறது சிவன் வந்து சத்து பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அம்பாள் வந்து பியூர் கான்ஷியஸ்னஸ் சித்து முருகன் வந்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தத்தை தான் தேரில் வச்சு கொண்டாடுறோம் நம்ம எல்லா உடம்புங்கிற தேருக்குள்ள தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பமாக மூணும் சத்தியம் ஞானம நந்தம் பிரம்ம அதுதான் சத்தியங்கிறது அம்பா சுவாமி ஞானங்கிறது அம்பாள் முருகன் மூணும் வேறு வேறு கிடையாது மீனும் ஒரே பீட்டத்தில் வைப்பாள் பீடம் மாறாது சுவாமிலாம் சௌரியத்துக்காக சோருகிறதுக்காக பண்ணுறது அது சின்னதாக இருக்கிறது பெருசாக அதுக்கெல்லாம் ஒரு விதி இருக்குது அதுக்கு முதிரைகள்லாம் இருக்குது சுவாமி இப்படி இருப்பார் சில இடங்களில் மாறி இருக்குது இப்போ கூட சமீபத்தில் பார்த்தேன் இந்த பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அவங்களுடைய காலத்தில் பண்ணப்பட்ட திருப்பணிகள் கோவில்கள்லாம் பார்த்தா நிறைய வித்தியாசங்கள்லாம் தெரியுது நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு சுவாமி இப்படி இருப்பார் சோழராஜாவோடய இதில் சண்டிகேஸ்வரருக்கு தலையில் புஷ்பத்தை சுத்திர இருக்கும் அதில் இந்த தஞ்சாவூர் கோயிலில் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியோட கோயிலெலாம் இருக்கும் ஸ்கந்ததி ஸ்கந்தத்தின்னா என்ன அர்த்தம்னா அமிர்தரூபேணை கச்சதி அமிர்த ரூபமாக செல்கிறார் அமிர்தஸ்வரூபமாக இருக்கிறார் அது அமிர்த்தங்கிறது என்னதுன்னா எல்லாருக்கும் காற்று தான் வாயு ரூபேணை சோஷயத்தீ இதுவா ஸ்கந்தா இப்போ ஸ்கந்து அர்த்தம் வச்சுன்னு இருக்கார் ஆஹா வாயு ரூபா நம்ம பாணினி சூத்திரத்துக்கெல்லாம் போகலை ஸ்கந்து தாத்தோட அர்த்தங்கள்லாம் பார்த்தா ஆச்சாரம் ரொம்ப கா சொல்லலை இங்கே சாதாரணமாக சொல்லுவார் இங்கே ரொம்ப சொல்லலை ஆஹ் ஸ்கந்தயத்தின்னா என்ன அர்த்தம் அமிர்த ரூபேணை கச்சதி எல்லா இடத்துலையும் அழிவில்லாத தன்மையோடு செல்கிறார் அப்படின்னு வாயு ரூபேண ஸ்கந்தத்தின்னா வாயு ரூப்பேண காற்று வடிவத்தில் எல்லாத்தையும் வற்ற செய்கிறார் சோஷயத்தி நசோஷையத்தி மாறுதகான்னு கீதையில் படிக்கிறோம் இல்லையா சோஷணம்னு சொன்னால் சுஷ்கம் அதாவது அதாவது வத்த செய்யறது காய வைக்கிறது அதுக்கு பேர் வஸ்திரத்தையே வந்து சுஷ்க வஸ்திரம் ஆர்திர வஸ்திரம் சுஷ்க வஸ்திரம்னால் காஞ்சி போன துணிக்கு சுஷ்க வஸ்திரம்னு பேர் நீரத்தில் இருக்கிற துணிக்கு ஆர்திர வஸ்திரம்னு பேர் ஆக வாயு ரூபேன சோஷயத்தி எல்லாத்தையும் வற்ற செய்கிறார் காற்றாக இருந்து வற்ற செய்கிறார் அப்படிங்கிறதுனால ஸ்கந்தகா ஆஹா ஸ்கந்தகான்னா என்ன அர்த்தம் அமிர்தரூபகா வாயு ரூபாக அவ்வளோதான் அர்த்தம் அமிர்த ரூபகா வாயு ரூபாக அது மூலமாக நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் அமிர்தரூபகாங்கிறதுனால ஆனந்தரூபா நித்திய அப்படிங்கிற அர்த்தத்தில் போகிறது அடுத்தது ஸ்கந்தம் தர்மபதம் தாரயதி இஸ்கதர ஸ்கந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தர்மபதம் ஸ்கந்ததர அப்போ என்ன அர்த்தம்னா தர்மபதம் அற வாழ்க்கை அற அறப்பாதை தர்ம மார்காக தர்ம மார்க்கத்தை தாங்குகிறார் தர்ம கோப்தான்னு ஒரு பேர் உண்டு பகவானுக்கு தர்ம கோப்தரே நமகா அற வழியை அற வழியிலே செல்லுகின்றவர்களை தாங்குபவர் அப்படின்லாம் அர்த்தம் சொல்லணும் ஆக தர்மமான மார்க்கத்தில் போகிறவனை பாதுகாக்கிறார் பகவான் அதர்மமாக போகிறவனையும் பாதுகாக்கிறார் தண்டனை கொடுத்து பாதுகாப்பார் அதனால் யாரையும் அழிக்க முடியாது பகவானுக்கு வந்து பகவானாலேயே யாரையும் அழிக்க முடியாது ஏன் வச்சுங்க உடம்பு அழிக்கலாமே தவிர ஜீவனை அழிக்கிற சக்தி பகவானுக்கு கிடையாது உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை இறைவனால் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உயிரை இறைவனால் அழிக்க முடியாது உயிரின் உள்ளத்தை பண்படுத்த முடியும் உயிரின் உடலை அழிக்க முடியுமே தவிர இறைவனால் உயிரை அழிக்க இயலவே அனாதித்வாத் நித்தியத்வாத் ஞாபகம் வச்சுக்கணும் அவனை அழிச்சுடுவார் அப்படின்னா அவனே அழிக்கிறார் தப்பு பண்ணுறவனுடைய உடம்பை அழிச்சுடுறார் அழிச்சுட்டு என்ன பண்ணுறாருனா வேறு ஏதாவது என்னது ஆக்டோபஸி சரீரத்தை கொடுத்துடுவார் சரி இதுக்கு புழுவாக போ கஷ்டப்படு இந்த மனுஷ ஜென்மாவை நீ சரியாக ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அதனால் போ முதலையாக போற உனக்கு முதல உடம்பு தான் உனக்கு கழுத உடம்பு தான் என்ன இல்லாட்டி நீ வந்து என்ன பண்ணுறேன்னா பாலைவனத்தில் போய் பேரிச்சம்பழமாக போகிறேன் வேதத்தில் இருக்குது தே ஹர்ஜூரா அபவன் சன்னியாசியாக போய் ஒழுக்கம் கெட்டுப்போனால் பேரிச்சம்பழமரமாக புறப்பான்னு வேதம் சொல்கிறது தே ஹர்ஜூரா அபவன் ஹர்ஜூரம்னா பேரிச்சம்பழம் அதர்ம வழியில் போகிறவருக்கு இதெல்லாம் இருக்குது இதை பார்த்தாவது திருந்த வேண்டாமோன்னா அவன் இன்னமும் இந்த உலகத்தில் ரொம்ப நாளாக இருந்த மாதிரியும் இருக்க போகிற மாதிரியும் அப்படி நினச்சிருந்தானே நிறைய பேர் இருக்கா ரொம்ப நாள் நம்ம இருந்துன்னு இருந்த மாதிரியும் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிற மாதிரியும் இந்த ஒரு பிரமையிலேருந்து என்றைக்கு தான் விடுபடுறதோ தெரியல இந்த அசாஸ்வத்தமான சரீரம் அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமாம் கிருஷ்ணர் சொல்கிறார் நிலை இல்லாத இன்பமில்லாத இந்த சரீரத்தை பெற்ற நீ நிலையான இன்பமான என்னை சார்ந்திருப்பாயாக அப்படி சொல்கிறார் எங்க யோசிக்கணுமே புண்ணியம் வேணும் அல்ல தர்ம பதம் தாரயதி தர்ம மார்க்கத்தை தாங்குகிறார் இறைவன் அல்ல ஸ்கந்த தரஹான என்ன அர்த்தம் தர்ம மார்க்க தரஹா தர்ம மார்க தரஹா அறவழியை தாங்குபவர் அறவழியே எப்படி தாங்கிறது அறவழியிலே செல்லுகின்ற மக்களை தாங்குபவர்னு அர்த்தம் அறவழி இப்போ சத்தியமேவ ஜெயத்தை மாதிரி தான் சத்தியமேவ ஜெயத்தேக்கு அர்த்தம் கேட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா கேட்டிருக்கீங்களோ சத்தியமேவ ஜெயத்தேன்னா சத்தியமாக ஜெயிக்கும் சத்தியத்துக்கு என்ன சக்தியாக இருக்குது அப்படின்னா சத்தியத்தை கடப்பிடிக்கிறவன் அர்த்தம் சத்தியத்தை கடப்பிடிக்கிறவன் ஜெயிக்கிறான்னு அதுக்கு அர்த்தம் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னா சத்தியவானேவ ஜெயத்தி ஏன்னா ஜெயத்தை ஆத்மனை பதம் வராது ஆக என்னால் மந்திரம் வேதம் சொல்லிதுன்னா மாற்ற முடியுமா நம்மளால் மாற்ற முடியாது ஆகவே சத்தியவானேவ ஜெயத்தி சத்தியத்தை கடப்பிடிக்கிறவன் மனதில் தோன்றும் துன்பங்களை வெற்றி கொள்கிறான் துன்பம் அவனை பாதிக்கிறது இல்லை சத்தியம் அவனை சத்தியம் வந்து உயர்ந்த தர்மம் அதனால தான் சத்தியம் வத தர்மஞ்சர அங்கேயே ஆதிசங்கர் சொல்லியிருக்கார் சத்தியம் வந்து தர்மத்தில் உயர்ந்ததாக இருக்கிறதுனால தான் தனியாக வேதம் சொல்லி எடுத்து சத்தியம் வதன்னு இல்லாட்டி தர்மஞ்சரவே போகிறோம் சத்தியம் வதன்னு சொன்னது என்னென்னா உத் உத் உயர்ந்ததுலையா அது சத்தியங்கிறது சாமானிய தர்மத்தையும் குறிக்கிறது தர்மஞ்சரங்கிறது விசேஷ தர்மத்தையும் குறிக்கிறது ஆ சத்தியசப்தத்துக்கு சாமானிய தர்மஹா என்றும் தர்மஞ்சரங்கிறதுக்கு விசேஷ தர்மம் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் காமன் சென்ஸுக்கு புரிகிற தர்மங்களெல்லாம் நாஸ்திகனும் கூட புரியும் என்னது பொய் பேசக்கூடாதுன்னு புரியும் ஆனால் பொய் பேசினா உனக்கு அடுத்த ஜென்மம் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஒத்துக்க மாட்டான் சரி பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு ஏன் பொய் பேசக்கூடாதுன்னு கேட்டு லாஜிக்கலாக அவனுக்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்க பேசினா என்ன தப்பு அப்படின்னு ஒரு நாஸ்திகன்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன பதில் சொல்லுவான் பொய் பேசினா என்ன தப்பு பதில் சொல்ல முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் பொய் பேசினியானால் பின்னால் கஷ்டப்படுவேன் உங்கள்கிட்ட நிறைய பேர் பொய் சொல்லி உன்னை ஏமாத்துவான் அப்படின்னு சொன்னால் இது நாஸ்திக்கனால் சொல்ல முடியுமோ பின்னாலேங்கிறது எப்படி பகுத்தறிவுக்கு புரியவே இல்லைன்னு உன் பகுத்தறிவு ரொம்ப சுருங்கிருக்கு அதனால தான் பகுத்தறிவுக்கு இது புரியலை சுருங்கின பகுத்தறிவு விரிஞ்ச பகுத்தறிவுன்னு பகுத்தறிவு இரண்டு வகைப்படும் அப்படி சொல்லணும் பறந்து விரிந்த பகுத்தறிவு என்றும் மிகவும் சுருங்கி மக்களை பிரிக்கும் பகுத்தறிவு என்றும் பகுத்தறிவு இரண்டு வகைப்படும் இப்போ இருக்கிற பகுத்தறிவுலாம் என்னென்ன பிரிவினைவாத பகுத்தறிவு எல்லாரையும் உண்டு பிரிவினைகள்லாம் இருந்தாலும் பிரிவினைகளில் கருத்து செலுத்தாத்தீர்கள் அந்தந்த பிரிவினைகளில் இருக்கின்றவர்கள் அந்தந்த பிரிவினைக்குரிய ஆற்றல்களை வெளிப்படுத்துங்கள் சமுதாயத்திற்கு நன்மையை செய்யுங்கள் பிரிவினைகள் பிரிவினைக்காக அல்ல சமூகத்தின் ஒற்றுமைக்காக சமூகத்தின் நன்மைக்காக அப்படின்னு சொல்லி புரிஞ்ச அதுக்கு அதுக்கு புண்ணியம் வேணுமே அந்த பகுத்தறிவுக்கு எதுக்கு சொல்கிறேன் சத்தியவானேவ ஜெயத்தி அது இது வந்து தர்மபதம் தாரயதி பதா தர்ம ஸ்கந்தம்ங்கிறதும் திவித்தீய்தி ஏகவச்சனம் தர்மபதம் கருதும் தித்திய பக்தி ஏகவச்சனம் தர்மபதம் தாரயதி பந்தா பந்தானவு பந்தான பந்தானம் பந்தானோ பதா பதஹா அப்படின்னா தர்ம மார்க்கத்தை தானம் வரும் பதஹா பதவ பதாக வரும் அப்படி ஒரு சப்தம் இருக்குது பதம் தர்ம பதம் தாரயத்தி தாங்குகிறார் அறத்தை கடைப்பிடிப்பவனை பாதுகாக்கிறார் என்பது கருத்து அடுத்தது துரியகா அஹ் ஸ்கம ஸ்கந்த அடுத்து ரியயம் வீதி சமஸூத்தணம் லட்சம் துரியம் வமஸூத்த தம மஷா தமச பாரம் சனத்ரம் ஆச்சத்தை ஷாந்தோகியோன்தை மருத்தையமசாரம் தசயத்துகவன் சனத்ரே பூமவிதா பூமவிதாண தம் ஸந்தே அப்படின்னு சொல்லி சனத்குமார சனத்குமாரர ஸ்கந்தர் அப்படின்னு முருகனுடைய இதுன்னு சொல்லுகிறார்கள்னு சொல்கிறார் ஸ்கந்ததரஹா அறநெறியை பாதுகாப்பவர் அப்படின்னு நிகழ்ந்த ஸ்கந்தா ஸ்கந்ததரஹுரிய பொறுப்பை ஏற்பவர் அப்படின்னு இருக்கு அதுதான் லக்ஷணம் வகத்தின்னா தாங்கிறது தான் அர்த்தம் வகத்தினா நடத்துகிறவர் இதில் இருந்தால் வாகனம்னு வந்தது வஹ் ஆகையினால் துரம் வகதி துரம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல பொறுப்புங்கிற அர்த்தம் ஆக பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் சமஸ்தூத ஜென்மாதி லக்ஷணாம் எல்லா சரி எல்லா ஜீவர்களுடைய பிறப்பு முதலான வாழ்க்கையே பொறுப்பேற்றுக்கொள்கிறார் கடவுள் வந்து நம்மளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாராம் உண்மையிலே அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாருன்னு அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாருன்னு தெரிஞ்சுனவன் ரொம்ப கவலைப்படமாட்டான் நான் தான் பொறுப்புன்னு நினச்சிக்க நம்ம பொறுப்பாக இருக்கணும் அக்கௌண்டபிலிட்டி வேணும் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருக்கணும் இத்தனையும் தாங்குகிற ஒரு காரணாத்மக சக்தி அதுதான் சொல்கிறார் எல்லாம் காரணம் இத்தனைக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் சத்வஸ்துவாக இருக்கிற பரம்பொருள் ஆகவே துரம் வகதி சமஸ்தூத ஜன் பூத जन्मादि லக்ஷணாம் துரம் எல்லாருடைய பிறப்பு முதலான அனைத்தையும் இந்த அவர்களுக்கு வேண்டிய சரீரத்தை கொடுக்கறது கர்ம பலனை கொடுக்கறது இதெல்லாத்துக்கான பொறுப்பை அவர் வைத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்கு பேர் துரியா துரம் பகதி இத்தி துரியா அது என்ன துரம் அப்படின்னு கேட்டால் சமஸ்தூத ஜென்மாதி லக்ஷணாம் துரம் அப்பேற்பட்ட அந்த தாங்குதல் என்கிற செயலை அவர் செய்கிறார் எல்லா உயிர்களுக்கும் அவரவர்களுடைய புண்ணியபாவத்துக்கு ஏற்ப எல்லாத்தையும் கொடுத்து காப்பாற்றுறார் தாங்குறார் எல்லாம் அதே அர்த்தம்தான் அடுத்தது ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதோ வாயுவாகன படிக்கலாம் இது அபிமத அபிமதான் வரான் ததாதி वरं गाम यजमान வரம்ா திணா தீ யஜமான வரதௌவரே நம்ம கேக்கிற வரத்தையெல்லாம் கொடுக்கற இஷ்டா போகான் ஹி வோ தேசியாவிதல அபிம்தன் அபிமத்தன் நரி விரும்புறதுலையும் தர்மம் வேணும் ஏன் வச்சுக்கணும் விரும்புகிறத்துலேயும் தர்மம் வேணும் நம்ம வந்து அக்கிரமாயெல்லாம் விரும்பப்படாது ஆக ஆசையிலையும் ஒரு அறம் வேணும் தர்மாவிருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரத ரிஷபான்னு சொல்லியிருக்கார் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கார் வரான் ததாத்தி அதனால இந்த கைக்கு பேரே வரதஹஸ்தம்னு பேர் இந்த கைக்கு அபயஹஸ்தம்னு பேர் சாதாரணமாக சுவாமி இப்படி தானே இருக்கார் அபயஹஸ்தம் இது வரதஹஸ்தம் பயப்படாதே உனக்கு வேண்டின்னு தான் அப்படி சொல்லின்னு இருக்கார் ஆஹா அபிமதான் வரானு ததாதி இத்தி வரதா அப்படி ஒரு அர்த்தம் இல்லாட்டி என்னென்னா வரம் வரம்னா என்னதுன்னா காம் அதுக்கு வேத மந்திரத்தை கோட் பண்ணுறார் கௌர்வை வரஹா அப்படின்னு வேத மந்திரத்தை கோட் பண்ணுறார் அஹ வரம்னா என்ன அர்த்தம் காம் காம்னா என்ன அர்த்தம் தட்சிணாம் அந்த வேத மந்திரார்த்தத்தை பார்த்தா தெரியும் பசுமாடை தட்சிணையாக கொடுக்குற வழக்கம் இருக்குது என்ன பார்க்குறோமே கட்டோபனிஷத்தில் நச்சிகேதுக்கு நச்சிகேத விஷயத்தில் அவ அப்பா வந்து என்ன பண்ணுறாருனா உஷன் ஹவைவாஜஸ்ரவசர்வ வேதசந்ததௌதஸ்யஹ நச்சிகேதாநாம புத்தஆசதும்ஹ குமாரகும் சந்தம் தஷிணாசு ஸ்ரவிவேஷோ மன்ய பீத்திருணா ஜக்தா துஹா நிரிந்திரா அசுரிய நாங்க சி தா த மந்திரம் இருக்கே ஆஹா வரம் கிரசத்துக்கு கௌனர்த்தம் வரசத்துக்கு அர்த்தம் அது அதுக்கு என்ன அர்த்தம்னா தட்சிணான் அர்த்தம் பசுமாட்ட தட்சிணையாக கொடுக்கறது அதனால வரம் ததாத்தின்னா பகவான் தான் தட்சிணையை கொடுக்குறார் தட்சிணாதானம் எப்படின்னா எஜமான ரூபேன தட்சிணாம் ததாத்தி யஜமான ரூபமாக இருக்கார் சாஸ்திரத்தில் வந்து யாரெல்லாம் பூஜை பண்ணுறானோ அவெல்லாம் பகவானோட ரூபம் ஏன்னா எட்டு மூர்த்தியில் ஒரு மூர்த்தி யஜமான மூர்த்தி ஆஹா சூரிய மூர்த்தி சந்திரமூர்த்தி அப்புறம் ஆகாஷாதி பஞ்சபூத மூர்த்தி ஆகாஷமூர்த்தையே நமக வாயுமூர்த்தையே நமஹ வன்னி மூர்த்தையே நமஹா ஜலமூர்த்தையே நமஹா பிருத்திவி மூர்த்தையே நமஹ சூரிய மூர்த்தையே நம சந்திரமூர்த்தையே நமக அஞ்சு சைவ வைஷ்ணவ ஆகம சாஸ்திரங்கள்லாம் சுவாமி இப்படி இருக்காருன்னு சொல்லியிருக்கு ஆ பூஜை பண்ணுறவனுடைய ரூபமாகவே இருந்து தட்சிணையை கொடுக்குறான் அதனால் வாங்குகிறவன் வந்து இவன் கொடுக்குறான்னு சொல்ல மாட்டான் என்ன நினைப்பான் பகவான் இவன் ரூபமாக எனக்கு கொடுக்குறார் இப்போ காம்ப்ளக்ஸ் வருமோ வராது ஆனால் இப்போ என்ன நான் உனக்கு அதை கொடுத்தேனேங்கிறான் இவன் கர்மா வைதிக கர்மாவை பண்ணிவிட்டு உனக்கு அன்றைக்கி நான் மாடு தானம் கொடுத்தேன் மறந்துவிட்டேனே அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்கோ இப்போ என்ன ஆகிடும் கொடுத்தவனுக்கும் பகவான் விட்டுவிட்டான் வாங்கினவன் ஆமாம் நீ பெருசாக கிழிச்சேன்னு விட்டான்னு வச்சுங்கோ என்ன அபிமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த ஆட்டிடியூடே போயிடுது வாங்குகிறவனுக்கும் போயிடுத்து கொடுக்குறவனுக்கும் போயிடுத்து இந்த ஆட்டிடியூடு வெரி இம்பார்ட்டண்ட் கொடுக்குற போது நான் பகவானாக இருந்துன்னு கொடுக்குறேன் வாங்குறவனும் அவனுக்கும் என்ன பண்ணுறோம் வாங்குகிறவனை மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ் பிராமணச இதாசனம் அவனை ஊரில் உட்காந்து ஆசனம் போடுறோம் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கிற பிராமணன் ஆகிய உனக்கு இந்த ஆசனத்தை கொடுக்குறேன் அப்புறம் அமீவோ கந்தாக உனக்கு சந்தனம் கொடுக்குறேன் சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் அவனுக்கு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கவா மங்கேஷு திருத்தி புவனான சதுர்சா பிரதானேன அதாந்திம் பிரய்ச்சமே இமாம் காம் சத்கட்சிணா சவத்சாங் காம் சதக்ஷிணா நான் என்ன பண்ணுறேன் சத சதக்ஷிணா காம் பிர விஷ்ணுஸ்வரூபாய இல்லை கேசவஸ்வரூபாய தாமோதரஸ் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த ரூபம் இருக்குது ஸ்வரூப்பாய பிராமணாய துப்பியமகம் சம்பிரதே நம்ம ஓம் தத்சதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு என்னாச்சு அந்த மாடுன்னா நம் அம்மான்னு சொல்லியாச்சு என்னோடதுன்னு இல்லைன்னு சொல்லியாச்சு அதனால தான் சங்கராச்சாரியார் தானத்துக்கு லக்ஷணம் சொல்கிற போது என்ன சொல்கிறார் ஸ்வத்வ நிவத்திஹி தானம்ங்கிறார் தானங்கிறதுக்கு லட்சணம் என்ன தெரியுமோ தன்னுடையதுங்கிற புத்தியை விடுறதுக்கு பேர் தானங்கிறார் ஸ்வத்வ நிவத்திஹி தானம் அதனால தான் ஒரு ஒருத்தரையும் இதம் நமம்மா இப்போ ஒருத்தர் ராத்துக்கு போனேன் அவர் வந்து தட்சிணை கொடுக்குறார் கொடுக்குற போது அதில் வந்து இந்த கவர் மூடுற போது இதம் நமம்மா அதில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கார் இதம் நம்மம்மா அப்படின்னு அடிச்சிருக்கார் இந்த கவரை க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கோ அந்த இடத்துல இதம் நமம்மா அதை தான் திறக்கணும் அதையும் எங்கே அடிக்கணும்னு தெரியணும் இல்லையா இதம் நமான்னு அடிச்சுருக்காரு அதுக்கப்புறம் சொன்னால் சொல்கிறது வேறு விஷயம் ஆனால் அதில் அடிச்சிருக்கு இதம் நம்மமாங்கிறது அதில் அடிச்சிருக்கு ஆக எஜமான ரூபேன வரம் காம் தட்சிணாம் தத்தாத்தி இப்படி கண்டுபிடிக்கிறார் கௌர்வை வரஹா அதனால்தான் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் எங்கே இந்த இதெல்லாம் யாருக்கு கௌர்வை வரஹான்னு சொல்லி எங்கேயோ வாக்கியம் இருக்கிறது வேதத்தில் அதை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா அவதாரம் மகாவதார் அதனால் அப்புறம் இது எங்கே இருக்குதுன்னா கௌர்வை வரஹா இது ஸ்ருதே இது எங்கே இருக்குது கௌர்வை வரஹாங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கும் கேட்டால் ஞாபகம் இருக்குது யஜு கிருஷ்ண யஜுவேதெலாம் இருக்கணும் கௌர்வை வரஹா வரதா இது ஸ்ருதே அடுத்தது வாயுவாகன அப்போ ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதா யு வாவான் வாயு வாயு மருத்துயன ஆஹ சப்த ஆவகாதீன் போட்டிருக்க பாருங்கள் கீழே ஃபுட் நோட் ஆவக பிரவக அணுவக சம்பக விவக பராவக அவர் பரிவக ஆஹ ஏ வாய்க்கே சாத் பேது ஹை காற்றில் ஏழு வேற்றுமை இருக்குது ஏழு வகையான வேற்றுமை இருக்குது ஏன்னா அந்த காற்று தான் எடுத்துன்னு வருது வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது காற்று எப்படி மலர்களில் இருக்கிற வாசனையை எடுத்துன்னு வந்து கொடுக்குறதோ அப்படி நாம் பண்ணின நிறைய புண்ணியமெல்லாம் எப்போ பண்ணின புண்ணியமோ அது வந்து இப்போ நமக்கு அனுகிரகத்தை பண்ணுறது அதனால் யாரும் தப்பு பண்ணாதீங்கோ பாவத்துக்கு பயப்படுங்கோ புண்ணியத்துக்கு ஆசைப்படுங்கோ அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது எதா விரக்ஷ சம்புஷ்பித்தசிய தூராத் கந்தோவா தீ ம் புயச கமணோ தூராமவிருவயிஷ் கர்த்தம் பதிஷாமித்தியவம்தனம் ஜுகூப்சேத் ஆத்மா ஜுகுப்சேத்துனா இந்த உயிர் உடம்புக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிற உயிரைப் பாதுகாத்துக்கொள் புனித செயல்களால் உன்னைப் பாதுகாத்துக்கொள் இன்றைக்கி ஒரு பார்த்தேன் இன்றைக்கி ஏதோ ஒன்று பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் ஒன்று நினச்சா பிளேடு மேலே ஒரு நத்தை ஊறுறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பிளேடு மேலே ஒரு நத்தை ஊர்ந்து போகிறது எஜ்ஜில் பிளேடு மேலே இப்படி இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்க பிளேடு இப்படி இருந்துருக்கும் அது மேலே போது என்ன கஷ்டம் அப்படின்னு இல்லை பிளேடு இப்படி இருக்கு படுக்க வச்சிருக்கான் இப்படி அது மேலே போகிறது நத்தை அதைத்தான் சொல்கிறது இந்த மந்திரமும் யதாசிதாராம் கர்த்தே அது என்ன பண்ணியிருக்கான் பெரிய குழி இருக்கான் அந்த குழிக்கு மேலே ஒரு கத்தி வச்சுருக்கான் அந்த கத்தி எட்ஜி மேலே நடக்கிறதான் இல்லை வாழ்க்கை அப்படி சொல்கிறது வேத மந்திரம் சொல்கிறது யதா அசிதாராம் கர்த்தே நடந்து போனால் காலும் வெட்டிடும் கொஞ்சம் ஏமாந்தால் கிழியும் விழுந்துருவேன் குழிக்குள்ளே விழுந்துருவேன் அந்த ஒரு அந்த ஒரு மனசில் என்ன ஒரு பயம் இருக்குமோ அந்த பயம் பாபத்தில் இருக்கணும் யார கர்த்தா வக்குவே யுவே ஹவ் வியிஷியாமி கர்த்த கர்த்தம் பதிஷாமி அப்படி நெனைச்சிண்டு ஆம் ஆத்மா ஆத்ம ஆத்மா ஆத்மா கர்த்தே வம வக்கிரமேயு வேகவா விஹ்வயிஷியாமி கர்த்தம் பதிஷ்மித்தியவம்த் ஆத்மான ஜுகுப்சேத் அமிரத்திலிருந்து அமிர மூத்தியோர்முக்ஷீய மாமிருதாத்ன்னு சொல்கிறோம் இல்லையா அமிர்தாத் மாமுகீய அமிர்தத்திலிருந்து என்னை நான் விடுவித்து கொள்ள மாட்டேன் பந்தநாத் முக்ஷீய பந்தத்திலிருந்து என்னை விடுவித்து கொள்வேன் அமிர்தத்திலிருந்து நான் என்னை விடுவித்து கொள்ள மாட்டேன் அது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது இல்லை நான் பகவானை பூஜை பண்ணி என்ன காப்பாற்றிப்பேன் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆட்டோ சஜஷன் மாதிரி சொல்லியிருக்குது திரையம்பகம் யஜாமகே மந்திரம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்குமே வபந்தனான் மிருத்தியோர் முக்ஷிய மாமிருதாத் பந்தனான்னு முக்ஷிய அமிர்தாத்து புக்ஷன்னா பண்ண மாட்டேன்னு அர்த்தம் விடுவித்து கொள்வேன் மா இது பண்ணிக்க மாட்டேன் சிக்கிக்க மாட்டேன்னு அர்த்தம் மிருத்தியோர் முக்ஷிய மாமிருதா எதுக்கு இங்கேருந்து அங்கே போயிடுத்துன்னா அங்கே காற்றை பற்றி சொல்லியிருக்கு இங்கேன்னு சொல்கிறார் ஆவஹா நீங்கள் காற்றுலயே வித்தியாசம் இருக்குது எப்படி நெருப்பில் வித்தியாசம் சொல்கிறது இல்லையா காளி கராலி ச மனோஜவா சோலோஹிதாயா சதூம்பிரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமா நாயிதி சப்தஜிஹ்வாஹ நெருப்பில் ஏழு சொல்கிறது இப்படி நீளம் பறித்து வர்றது ஷாம்பர் கலரில் வர்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படி ஏழு ந அக்னியில் ஏழு நாக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறது சப்த ஆவகாதீன்னு அதுக்கு பேர் ஆவகா பிரவகா அணுவக எல்லாத்திலையும் உபசர்க்கந்தான் சம்பகை விவகை பராவக பரிவகை ஏழு போட்டிருக்க ஹிந்தியில் பாருங்க எழுதியிருக்கு பாருங்க வேற உத்வகர் பரிவகர் பராவகர் கஷ்யப்பெருக்கு திதி இடம் பிறந்த ஏழு பிள்ளைகள் மருத்து என பெயர் இவர்களுக்கு மருத்தேவதைகள்னு பெயர் இவர்கள் வாயு மண்டலத்தின் தேவதைகளாகி காற்றின் அசைவுகளை கட்டுப்படுத்துகிறார்கள் பூமிக்கும் மேகத்திற்கும் இடையே காற்றின் அசைவை ஆபகர் கட்டுப்படுத்துகிறார் மேகத்துக்கும் சூரியனுக்கும் இடையே பிரபகரம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உத்வகரம் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கூட்டங்களுக்கும் இடையே விவகாரம் கிரகங்களுக்கும் சப்தரிஷி மண்டலத்துக்கும் இடையே பராபகரும் பூமியை சுற்றி பரிவகரும் இவை எல்லாவற்றையும் தொடர்பு சம்பகருமாக காற்றின் அசைவை கட்டுப்படுத்துகின்றனர் உடம்புக்குள்ளேயும் இருக்கே பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படின்னு அஞ்சு சொல்கிறோம் நாம் அதுக்கப்புறம் அஞ்சு எக்ஸ்ட்ரா வேறு சொல்கிறோம் நாகன் கிருஹன் கூர்மதத்தன் தனஞ்சயன் அப்படி சொல்லுவார் அப்படி உடம்புக்குள்ளேயும் வந்து கொட்டாவிடுறது ஒன்று ஏப்பம் விடுறது ஒன்று இப்படி தசப்ராணன்கள் உடம்புக்குள்ள வெளியில் இருக்குது ஆனால் இங்கே வரது எடுத்துருக்கார் ஆஹ நமஸ்தே வாயோ துவமேவப் பிரத்யக்ஷம் பிரம்மா ஸ்ரீ ஹிரண்யகர்பனா சொல்லியிருக்கு வேதத்தில் இந்த வாயு அழுத்தத்தாலேயே இந்த மண்டலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் அதனதன் பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றன காற்றுனால தான் சுற்றின்னு இருக்கு ஒழுங்க எல்லாம் இதுன்னு நான் ஆர்டர் பிரபஞ்சத்தினுடைய நியத்தி ஆர்டராக இருக்குது வாயு அழுத்தத்தில் உள்ள மாறுபாடுகளை வஹ என்ற வினைச்சொல்லுக்கு முன்னுள்ள உபசர்க்கங்கள் குறிப்பிடுகின்றன வாயுவின் அத்தியமியாயிருந்து வாயுவை தூண்டுபவர் தமீசனம் வரம் தவமீட்ஷோ வாயோ தின் வாத்தோயம் வாயர்னவே வேதயசரீரம் அந்தமய்தேஷத்தை ஆமாத்தரியம் அம்தியமிப்ப எம் வாயு நவேத வாயுவுக்கே தெரியாது தனக்குள்ளேருந்து யார் தன்னை இயக்கிறார்னு வாயு தேவதைக்கே தெரியாது அப்படி அந்தராத்மாவாக இருக்கிறவர் அப்படின்னு இதை கோட் பண்ணி சொல்கிறார் ஆ மருதா சப்த ஆவகாதீன்னு வாகயத்தீ இது வாயுவாகனா இப்போ வாயுவாகனாயினு மகான்னு சொன்னால் ஒரு நாமாவை சொல்கிறோம் இப்போ எத்தனை காற்ற நினைக்கிறோம் பாருங்க அப்போ இதுக்கெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுன்னு இந்த பொருள் உணர்ந்து சொல்லிய பாட்டின் ஓம் வாயுவாகனா என்னமஹா அப்படின்னு ஒரு அம்மாவை புஷ்பத்தை போட்டுவிட்டால் துளசியை போட்டால் இத்தனை விஷயம் மனசில் ஓடுறது அந்த காற்று சூரியனுக்கு நடுவில் சந்திரனுக்கு நடுவில் இருக்கிற காற்று ரிஷி மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற காற்று ஒன்று வேண்டாம் காற்று நமக்கு விவகாரத்துலேயே தெரியுது வடக்கிருந்து வந்தால் வாடை தெற்கிருந்து வந்தால் தென்றல் கிழக்கிலேந்து வந்து அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது மேற்கிலேந்து வந்தால் காற்று இந்த திசைகளை பொறுத்து வர்றதுலேயே நிறைய வித்தியாசங்கள் சொல்கிறோம் நம்ம குற்றாலத்தில் போய் பார்த்தா தெரியும் ஏதோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு துணி போகிற மாதிரி இருக்கும் துணி மேலே போடுற மாதிரி இருக்கும் குற்றாலத்தை காற்று அது வந்து ஐந்தருவி கிட்டே ராத்திரி அந்த காற்றுக்காகவே நான் போவேன் ஒரு காலத்தில் ரெண்டு மாதம் அங்கே இருப்பேன் வருஷ வருஷம் அப்படி இருக்கிற போது குற்றாலத்தில் வாக்கிங் ராத்திரி போவோம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு போகும் அப்போ அந்த பொதிகைமலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அது வந்து அப்படி தடவிண்டு போகும் நிஜமாக அது அனுபவிக்கலாம் ஷேர் வாயுவாகன அடுத்தது என்னது வாசுதேவா ஸ்கந்த ஸ்கந்த தரோ துரியோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ ப்ரஹத் பானுராதிதேவ புரந்தர எப்படியோ அந்த விஷ்ணு சாஸ்திரம் அவங்க கொஞ்சம் படித்தது பிரயோஜனமாக இருக்குது அதுதான் வாசுதேவனுக்கு அர்த்தம் சொல்கிறாரு பாருங்க வசதி வாசயத்தீ ஆட்சாதய சர்வமிதி சர்வமிதி வாசு தீவ்ய கிரீடத்தை விஜிகீஷத்தை வவஹரதி வச வாசுதேவ தியோதத்தை சுச்சுதேவாமி ஜகத்சம் भूत्वा சூரியை வாஷு சுவூத்த வாசுதேவஸ்ம वस्ततोवेद्याहा वस्ततोवेद्याहा इति उद्योग वसत्यत्रेति வாசூத்தேவையோசம வசத்தேதி சாசு परिपठ्यते, விவியூ வசந்த வாசுதேவஸ்ம இதிச்ச விஷ்ணு புராணே ஓகே இவ்வளோ பெரிய அர்த்தம் சொல்கிறார் வாசுதேவனுக்கு அதிக அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்தம் வாசுதேவன் ஆதிசங்கருக்கு நிறைய இடத்துல சொல்லுவார் வாசுதேவ சப்தம் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் வாசநாத் வாசுதேவஸ் வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி அது நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகன் அவர் அதை கோட் பண்ணுறதில்லை பாரு தெரிஞ்ச தெரியாததை சொன்னால் தான் பண்டிதன் தெரிஞ்சதை சொன்னால் என்ன பண்டிதன் அதனால் தெரிஞ்சது பா பாப்புலராக ஷோகம் ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது வாசநாத் வாசுதேவஸ் வாசித்தம் புவனத்ரயம் எல்லா இடத்துலேயும் அவர் வசிக்கிறார் சர்வபூத எல்லா சரீரத்துக்குள்ளேயும் வசிக்கிறார் அது மாத்திரம் எல்லா ஜீவர்கள்லையும் சமஸ்தத்துலேயும் ஜீவன்லையும் ஜீவவாபி ஜடவியாபி எல்லா வஸ்தூலையும் வியாபிச்சிருக்கார் அதனால் வாசுதேவன் பேர் வசத்தினா என்னர்த்தம் வாசயதி ஈஷா வாஸ்யம் வாஸ் வாசயத்தின்னா என்னர்த்தம் ஆட்சாதயதி கவர் ஆச்சாதயதி சர்வமிதி வாசு அவரை நினச்சா அவர் பெரிசாயிடுவார் இதெல்லாம் அல்பமாகிடும் இல்லையா நம்ம மேலே போனோம்னா ம மலை மேலே இருந்து ஊரை பார்த்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரியுமா நாத்தனார் மாமியார்லாம் இருக்கிற ப்ராப்ளம்லாம் தெரியுமா என்ன ஒரு ப்ராப்ளமும் தெரியாது மேலே போயாச்சுன்னா ஊர் சின்னதாகிடுது எல்லா பக்கமும் பார்க்குறோம் மேலே ஃப்ளைட்லேருந்து பார்க்குறவங்க எல்லாம் சின்னதாகிடுது இங்கே இருக்கிற ஊர் தான் எல்லாம் இப்படி இப்படி பராக்கை பார்த்து பார்த்து ஃபெடஸ்டல் ஃபேன் மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு கொண்டிருக்கும் அதுமாதிரி இங்கே என்னென்னா இனி பகவானை பார்க்க ஆரம்பிச்சுட்டியானா பெரிசை பார்த்தையான இதெல்லாம் சின்னதாகிடும் நீ சின்னதையே பார்த்துட்டு இருந்தியானா அவனுக்கு பெரிசு தெரியாது அவ்வளோதான் சிம்பிள் ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறா அல்பத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால மகத்தே தெரிய மாட்டேங்கிறது சொல்கிறார் வாசயதி ஆச்சாதயதி அதான் அர்த்தம் சங்கராச்சாரிய அங்கே ஒரு உதாரணம் சொல்லுவார் சந்தனக்கட்டை இருக்கே இந்த சந்தனக்கட்டையில் சந்தனம் மனம் இருக்கா இல்லையா மனம் இருக்குது ஆனால் அதில் என்ன எடுத்து ரொம்ப நாள் தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டான் எடுக்கவே இல்லை இவன் இதை போட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான் மூணு மாதம் பஞ்சாயத்தனை பூஜை பண்ணுறவன் சந்தனக்கல் சந்தனக்கட்டை ஆ சொல்கிறேன் வீட்டில் பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணுறான் அப்போ தினம் சந்தனம் அரைச்சி அரைச்சி பூஜை பண்ணுவான் இவன் என்ன பண்ணிவிட்டான் நான் அமெரிக்காவுக்கு போகிறோன்னு சொன்னால் சந்தனக்கல்லை இங்கேயே வச்சுட்டு அங்கேயெல்லாம் தூக்கி போடாத செக்யூரிட்டி ஆயிரத்தட்டு ப்ராப்ளம் அதனால் இவன் என்ன பண்ணான் நான் இந்த ச இந்த சந்தனக்கல்ல வச்சுட்டு இங்கே கட்டையும் தண்ணிக்குள்ளேயே போட்டு போயிட்டான் ஏதோ தண்ணிக்குள்ளே போட்டான் அப்புறம் வந்து பார்த்தா மூணு மாதங்களுக்கு வந்து பார்த்தா அது ஸ்மெல்லு நார்றது எது ஆனால் உள்ளுக்குள்ளே அது என்ன இருக்குது உண்மையிலேயே சுகந்தம் இருக்குது மேலே இது என்ன எடுத்து துர்க்கம் ஆகிடுது இப்போ துர்க்கந்தம் வந்து சுகந்தத்தை ஓவர் பண்ணித்தா சுகந்தம் துர்க்கந்தத்தை ஓவர் பண்ணித்தா அப்படி பார்த்தோம்னா அப்போ அது என்ன இருக்குன்னா இது மூடி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதோடய சுகந்தம் கெட்டு போகுமா கெட்டுப்போக இது மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு அது மாதிரி அது என்ன ஆகிட்டுருதுன்னா அப்புறம் தேய்ச்ச உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு பழையபடியும் சுகந்திமித்தி சுகந்திம் ரொம்ப சுகந்தம் கந்தத்வாராந்துராதர்ஷான் நித்திய புஷ்டாங்க ரீஷினி உடனே சொல்லி சந்தனத்தெல்லாம் வச்சுன்னு இருக்கும் நம்ம எல்லோருமே இது வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன்னு அதனால் இதை மூடணும்னா இங்கே தாத்பரியம் என்னென்னா இது திருஷ்டாந்தத்துக்காக சொன்ன விஷயம் உண்மையிலே நாம் எல்லோரும் டிவைன்தான் நம்ம எல்லோரும் ஆனந்தந்தான் நம்ம இந்த சனி தசையை நம்பலாமா ஆனந்தமான எனக்கு எப்படி சனி தசை வரும் இது யாரோ சொன்னால் சொல்லி சனி தசை அதான் நீ கஷ்டப்படுறேன்னா கஷ்டப்படுறது வந்து எப்படி கஷ்டப்படுறது நானாக ஆத்மஸ்வரூபம் கஷ்டப்படுறதா இல்லை இந்த உடம்போடு அபிமானம் வச்சுன்னு இருக்கிற வஸ்து கட்ட கஷ்டப்படுறதா நீ உடம்போட அபிமானம் வச்ச ஆனால் இத்தனை ப்ராப்ளம் வரும் உடம்போடு அபிமானம் வச்சுருக்கிறதே ஜென்ம ஜென்ம சனி ஒரு ஜென்ம சனி இல்லை அனந்த கோடி ஜென்ம சனி எது தெரியுமோ சரீரத்தில் அபிமானம் வச்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அஜானந்தான் எப்போ இருந்துருந்தது தெரியல இந்த சனி எப்போ பிடிச்சது தெரில விடுமா விடாதான்னா நீ கிளாஸுக்கு ஒழுங்காக போனால் விட்டுடும் ஆசையாக போய் கிளாஸ் எல்லாம் கேட்டேன்னா அதை புரிஞ்சின்றியானா அந்த சனி போயிடுத்துன்னா இந்த சனிக்கு வேலையே இல்லை மகா சனி அது இந்த ஏழரை சனி மங்கு சனி பொங்கு சனி மரணசனின்னா அல்பனி முப்பது வருஷத்துக்கு ஒரு தர மாறி மாறி வர்றனி அல்பனி மகாஷனி நனீனா சனி சனிக்கெல்லாம் மகாஷனி என்னன அஜான் ஆட்சாத்து நசுமிதி வாசு வாசயத்தீட்டு வா ஆட்சாத்தீட்டு வா சர்வம் இவா அப்படி போட்ருக்கு சர்வம் ஆச்சாதயத்தி சர்வம் வாசதி வாசயத்தி ஆச்சாதயத்தி இத்தி வா அப்படி போடணும் ஆகா எல்லாத்தையும் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்களேன் ஒற்றுமையை பார்த்தா வேற்றுமை தெரியாது நம்ம வேற்றுமையை பார்க்கறதுன்னு பரிம சங்கல்பம் பண்ணின்னு இருக்கோம் வேற்றுமையை பார்த்தே தீர்வோம் காலம்புரை எழுந்தவுடனே வேற்றுமையை பார்த்தே தீர்வோம் சங்கல்பம் பண்ணால் துக்க நிச்சயம் படுக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு துக்கமாக வரும் இன்றைக்கி ஒற்றுமையை தான் பார்க்கறது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டேன்னு வச்சோங்களேன் துக்கம் வரவே வருது நம்ம என்ன பண்ணுறோம் சத்சங்கத்தில் இந்த காதில் வாங்கி எப்படி இந்த காது வழியாக போயிடுறதா இந்த காதில் வாங்கி இந்த காது வழியாக போயிடுறதுண்ணா இந்த காது வழியாக வாயில் போயிடுறதா அப்படின்னு உள்ளே போகிறதா என்ன இந்த குரங்கு பொம்மை கதை தான் இந்த காதில் விட்டான் ஒரு பொம்மையில் அடுத்த காது போயிடுது இன்னொரு காதில் விட்டான் வாய் வழியாக வந்துடுச்சு இன்னொரு காதில் விட்டான் உள்ளே எந்த வழியிலையும் வரல அந்த பொம்மை தான் நல்ல பொம்மைன்னா ஒரு பரீட்சையில் அது மாதிரி நம்மளாம் உள்ள வச்சுக்கணும் கேட்டால் இன்னொருத்தருக்கு சொல்லலாம் இந்த மாதிரி கிளாஸ் வச்சு கேட்டால் சொல்லலாம் எல்லாத்தையும் அவர் அது ஓவர் கம் பண்ணுறதுன்னு அர்த்தம் உண்மையிலேயே நீ அதை ப அதுதான் டாமினேட் பண்ணிட்டுருக்கு எல்லாத்தையும் நீ இப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறதா இல்லையா சொல்லுங்கள் பாப்பா ஸ்பேஸ் அண்ட் லைட் இந்த ஹால் முழுக்க அதுதானே இருக்குது அது மாதிரி அதை கவனிக்கணும் அதனால் வாசுகு வாசுகுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாவற்றிலும் மேலோங்கி இருப்பதுன்னு அர்த்தம் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருப்பது அப்புறம் தீவ்யதி கிரீடத்தை விஜிகீஷத்தை வியவஹரதி தியோதத்தை ஸ்தூயத்தை கச்சதி ஏழு சுழ்ர்த்தி வாஷத்துக்கிவிய தவ கிரீடத்தை தேவ்ஜிஷே தவஹர்த்தோத்தூயித்துவீதி சாதாரண அனைத்திலும் மேலோங்கி இருக்கின்ற தேவன் தேவன்னா பிரகாஷம் அறிவொளி உணர்வொழி அப்படிலாம் சொல்லலாம் இப்போ பாருங்க உலகிற்கு பிராணனாக உள்ள வாயுவை அசையச் செய்பவர் கஜேந்திரனை காப்பாற்ற கருடனின் வேகம் போதாமையால் கருடனை விட்டு எழும்பி காற்றை வாகனமாக கொண்டு வந்தவர் இல்லை மற்ற அர்த்தம் பாஷ்யம் சங்கர பாஷ்யம் இல்லை வாயுவாகனர் வாயுவை ஊர்தியாக கொண்டு கடலை தாண்டிய ஹனுமானும் வாயுவாகனர் அவருக்கும் வாயுவாகனஹான் பெர் வாசுதேவா எல்லா பொருள்களிலும் வசதி எங்கும் இருப்பவர் சர்வமிதிவான்னு போட்டிருக்கார் எல்லா பொருள்களிலும் நிலை பெற்றிருப்பவர் வாசயத்தி ஆச்சாதயதி சர்வமிதி வா சர்வம் வாசயதி ஆச்சாதயதி ஆகா எல்லா பொருள்களும் வசதி அப்புறம் வந்து எங்கும் இருப்பவர் வசதி அதுக்கும் வசதிங்கிற அர்த்தம் எல்லா பொருள்களையும் தன்னிடத்தில் நிலைபறச் செய்பவர் வாசயத்தி நிலைபறச் செய்பவர் எல்லாவற்றையும் மறைப்பவர் வாசையதி எங்கள் வாசயதிங்கிறதுக்கு ஆச்சாதயத்தின்னு போட்டிருக்கார் ஈஷா வாசியம் இதம் சர்வம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி அங்கேயும் அதை எழுது பண்ணியிருக்கார் அப்புறம் வாசயத்தி ஆக எல்லா பொருள்களிலும் நிலை பெற்றுப்பவர் எல்லாத்துலையும் வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எங்கும் இருப்பவர் அப்படிங்கிறதுனால வசதி எல்லாம் இவர் வேறு மற்றதெல்லாம் எடுத்து போடுறாரு எல்லா பொருள்களையும் தன்னிடத்தில் நிலைபரச் செய்பவர் வசதி வாசயத்தி எல்லாம் தங்கிட்ட இருக்கும்படி பார்த்துக்கிறார் வாசயத்தி நிச்சுது அப்புறம் எல்லாவற்றை நிச்சுன்னா வந்து காசல்ஃபார் ஷயப்பாட்டுவினை எல்லாவற்றையும் மறைப்பவர் வாசையதி ஆச்சாதயத்தி எல்லாமாக இருக்கின்ற தன்னை ஒருவரும் உணராதபடி தான் மறைந்திருந்து பல பல பொருள்களாக பார்க்கும்படி செய்பவர் நாம ரூபங்களுக்குள்ளே வியாபிச்சிருக்கார் நம்ம என்ன பண்ணுறோம் டிசைனையே பார்க்குறோம் கோல்டை பார்க்காத மாதிரி அது மாதிரி பலவிதமாக இருக்குது எல்லா எல்லாமாக இருக்கிற தன்னை ஒருவரும் உணராதபடி இது நான் சொன்னேன் முதல்ல எல்லாத்துலேயும் அதை அதை ஓவர் அது ஓவர் கம் பண்ணும் நமக்கு இந்த நேம் அண்ட் ஃபார்ம் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருந்தால் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதான் செய்யும் இது பரவாயில்லை அதிலெல்லாம் தரா தரம் வரும் ரிலேட்டிவிட்டி வரும் சாதிசயத்துவம் வரும் மேலே கீழே உயர்ந்த தாழ்ந்தங்கிறதெல்லாம் வரும் அப்போ மனசில் ராகத்வேஷம் வரும் ராகத்வேஷம் வந்தால் சஞ்சலம் வரும் சஞ்சலம் நிம்மதி போயிடும் நம்ம நிம்மதியை நாமளே கொலைச்சிக்கிறோம் தேவையில்லாமல் அனாவசியமாக என்ன பேசிக்கிறான் அவள் என்னவோ பேசிட்டு போகிறேன் இல்லை அது என்ன தான் பேசுகிறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சனி தசை ஆரம்பம்னு அர்த்தம் எதுக்கு அவா பேசுகிறது உனக்கு தெரிஞ்சாகணும் நீ இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஜென்மா எடுத்திருக்கியா அது நீ எடுத்த பிறவி எடுத்ததுனுடைய நோக்கம் இதுவா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்காததுனால தான் எல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்புறம் பாருங்கோ பல பல தன் தன் வினைப்பயனுக்கு ஏற்றவாறு அமைந்த உடல்களில் குடியிருக்கச் செய்பவர் அந்தந்த சரீரத்தில் இருக்கும்படி வாசையதி அதுவும் வாசயத்தி தான் வாசயதிக்கு இத்தனை அர்த்தம் சொல்கிறார் நிலைத்த இருக்கையற்ற ஆகாசம் முதலிய பூதங்களிடத்தில் தன் இருக்கையை பரவ செய்து அவைகளுக்கு நிலைத்த தோற்றத்தை அளிப்பவர் பெரிசா இருக்குது நம்ம டாபிக் வந்து ப சங்கரபாஷியந்தான் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது அதாவது அதாவது அதுக்கெல்லாம் சொத சத்தா இல்லை நிலைத்த இருக்க அற்றன்லாம் போடுறார் பாருங்கோ சம்ஸ்கிருத பாஷையில் ஏன்னா அதுக்குன்னு ஹிஸ்ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இட்டி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அது இந்த கா கான்ஷியஸ்னஸில் தான் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இந்த ஸ்பேஸெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு அப்படி சொல்லணும் இந்த தூய இருப்பில் தான் ஆகாசம் போன்றவைகள் இருக்கின்றன அப்படி சொல்லணும் அதனால் நிலைத்த இருக்கையற்ற ஆகாசம் முதலிய பூதங்களிடத்தில் ஆகாசத்துக்கே வந்து ஸ்வத்சத்தா இல்லைன்னு சொன்னால் அப்புறம் பார்த்துக்கோங்க ஆகாசத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டம் இப்போ அதுதான் போயின்ட்டுருக்கு நாங்கள் ஒரு பாடம் படிச்சுட்டுருக்கோம் ஆகாஷஸ்தல் லிங்காத் ஆகாஷப்தம் உபனிஷத்தில் ஆகாஷம் வருது அந்த ஒரு மந்திரம் வருது அந்த ஆகாசத்தில் வந்து அந்த ஆகாசம் வந்து பூதாகாசமாக சிதாக்காசமாக அப்படின்னு விசாரம் இருங்கோ இருங்கோ நீங்கள் பிரம்மசூத்திரத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆஹா ஆகாசஸ்தல்லிங்காத் அப்படிங்கிற சூத்திரம் பிரம்மசூத்திரம் அது வந்து சமன்வய வருது அப்போ ஆகாஷாங்கிற சப்தம் வந்து ஜடாகாசம் பூதாகாசம்னு சொல்கிறார் அவர் பூதாகாசமாக சிதாக்காசமாக பூதாகாசம் ஜடாகாசம் அது வேறு விஷயம் ஆகா பூதாகாசமாக ஜிதாகாசமாக அப்படின்னு விசாரம் பண்ணி சந்தேகத்தெல்லாம் சொல்கிறான் பூர்வபக்ஷி சொல்கிறான் இது பூதாகாசத்தை தான் குறிக்கிறது அதுக்கு பிரமாணம் இருக்குது அப்படின்னு இல்லை ஆச்சாரியர் சொல்கிற அந்த பிரமாணம் சரி வராது இது வந்து ஜிதா தான் குறிக்கிறது பிரம்மனை தான் குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நியாயங்கள்லாம் சொல்லி ஸ்ருதியெல்லாம் சொல்லி சித்தாந்தம் பண்ணுறார் இப்படி ஒன்று ஒரு ஒரு மந்திரத்தை எடுத்து ஏன்னா சமன் எல்லாம் வேதம் முழுக்க இதைத்தான் சொல்கிறது பிரம்மத்தை தான் சொல்கிறதுங்கிறத நிரூபிக்கணுமே அப்போ ஒரு ஒரு எங்கெல்லாம் வந்து சந்தேகங்கள் மந்திரங்களில் சந்தேகம் வர்றதோ அந்த ஒரு ஒரு எடுத்து இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது எதை சொல்கிறது பிரம்மத்தை சொல்கிறதா சாதாரணமாக சொல்கிறதா முக்கிய ஆகாசமாக கவுணாக்காசமாக இப்படிலாம் பல சப்தங்களையெல்லாம் உபயோகப்படுத்தி நம்மளை வந்து புத்தியை சரி பண்ணி நமக்கு விஷயத்தை புரிய வைக்கிறது எதுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்க நிலைத்த இருக்கையற்ற ஆகாசம் முதலிய பூதங்களிடத்தில் தன்னுடைய இருக்கை அவர் இருக்கைன்னு போடுறார் நான் இருப்புங்கிறேன் அவ்வளோதான் ஆக நிலைத்த இருப்பு அல் அருப்பற்ற ஏன்னா ஆகாசம் ஒடுங்கிடுறது பிரளைய காலத்தில் பிரம்மன் இங்கே ஒடுங்கிறது பிரளைய காலத்தில் பிர பிர ஆகாசம் ஒடுங்கிறது பிரம்மம் ஒரு பொழுதும் ஒடுங்கிறதும் வெளிப்படுறதும் இல்லை ஆக படைப்பில் தான் தோற்றமும் வெளிப்பா என்னது ரிசால்வ் ஆகிறது மேனிஃபெஸ்ட் ஆகிறது ஆனால் கான்ஷியஸ்னஸில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ ரிசால்வ் ஆகிறதோ கிடையாது ஆக அவைகளுக்கு அந்த இருப்பு இருக்கு அது தோற்றத்தை அளிப்பவர் தன்னை தாயாக ஆக்கிக்கொண்டு தன் மடிமேல் உலகமனைத்தையும் வைத்து பறிவுடன் அனைத்து பாதுகாப்பவர் வாசைய தீ அது உண்டு அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தோடு தான் தான் இருக்கணும் எல்லாம் எடுத்து அவர் எல்லாத்தையும் எடுத்து கலந்து போட்டிருக்காரு அவர் அவர் பெருமாள் என்ன பண்ணுவாராம் மேலே போன உடனே இந்த ஜீவாத்மாக்கள்லாம் உத்தமமான சரீரத்தோடு போகுது போன உடனே சொல்லி மடி உட்காத்தி வச்சு உட்காத்தி வச்சு உச்சி மூந்து முத்தம் கொடுத்து அப்புறம் இறக்கி விட்டுருவார் அப்படின்னு வைக்குண்டத்தில் போனால் பரமபதத்தில் சுவாமி இதை பண்ணுறார் அப்படிங்கிறார் அதனால இதை போட்டிருக்கார் அவர் தன்னை தாயாக ஆக்கிக்கொண்டு தன் மடிமேல் உலகம் அனைத்தையும் வைத்து பறிவுடன் அனைத்து பாதுகாப்பவர் நான் இந்த வசதி ப போ போனால் அது நிறைய வருது வாசயத்தி எல்லாவற்றின் உள்ளும் அந்தியாமையாக வசிப்பவர் வசதி திரும்ப திரும்ப வசதி வாசையி வசதி வாசி வசதி இசுகு வாசயத்தி இசுகு வசுகு வாசுகு இதே திரும்ப திரும்ப வந்துருக்கு சரி ஆரம்பிச்சுட்டோம் முடிச்சுடுவோம் அப்புறம் வந்து சூரியன் தன் கதிர்களால் உலகம் அனைத்தையும் சூழ்வது போல் தன் பெருமையால் உலகைச் சூழ்ந்து நிற்பவர் வாசையதி இப்படி பல பொருள்கள் கொண்டது வாசுதேவகா என்ற சொல்லில் சொல்லில் உள்ள வாசு என்ற பகுதி படைப்பு முதலியவற்றில் எல்லையில்லாதபடி விளையாடுபவர் இதுதான் கிரீடத்தை எதனையும் வெல்லும் எண்ணம் கொண்டவர் எதனையும் வெண்ணும் எண்ணம் எல்லம் எண்ணம் கொண்டவர் ஜிகீஷதி இந்த மந்திரத்தில் இருக்கு இல்லையா ம் இங்கே பாருங்கோ தீவ்யதி கிரீடத்தே விஜிகீஷத்தே ஜேத்தும் இச்சதி ஜேத்தும் இச்சதிங்கிறது தான் விஜிகீஷத்தே அதுதான் விஜிகீஷத்தே வியவகரதி தியோதத்தே படைப்பு முதலியவற்றில் எல்லையில்லாதபடி விளையாடுபவர் எதனையும் வெல்லும் எண்ணம் கொண்டவர் தியோதத்தே ஒளிமிக்கவராக இருப்பவர் ஆனந்தப்படுபவர் ஆனந்தப்படுபவர் ஸ்தூயத்தே அப்படின்னா ஆனந்தப்படுபவர் அப்புறம் பெருமிதத்துடன் இருப்பவர் அழகுடன் துலங்குபவர் எங்கும் செல்லும் திறமை உள்ளவர் புகழப்படுபவர் விரும்பப்படுபவர் செயலாற்றுபவர் ஜீவனாக ஒவ்வொரு உடலிலும் இருந்து உலக விவகாரங்களில் ஈடுபடுபவர் இப்படி பல கொண்டது தேவ எனும் பகுதி அந்த திவ் தேவ் திவ்யத்தின் திவ்யத்தின் பிரகாஷயத்தின் அப்படி வாசுதே வாசுவாயும் தேவராயும் இருப்பவர் வாசுதேவகா என்ற பரம்பொருள் வாசுதேவாக்கியம் பரம்பிரம்மா சரி படிப்போம் ஆஹா இந்த தீவ்யதி கிரீடத்தை விஜிகீஷத்தை வியவஹரதி ஜீவரூப்பேண வியவஹரதி தியோதத்தைனா பிரகாஷத்தை ஸ்தூயத்தேனா புகழப்படுபவர் கெச்சத்தின்னா போகிறவர் இன்னும் பல அர்த்தங்கள் சொல்கிறார் ஆஹ வாசுச்ச அசௌ தேவஸ்ச்ச இ வாசுதேவா இவர் வாசுவாகவும் இருக்கிறார் தேவனாகவும் இருக்கிறார் இதை நம்ம இன்னும் பார்ப்போம் இதனால் வாசுதேவஹான்னு பேர் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் சாதையாமி ஜெகத் சர்வம் முதல்ல சாதய ஆச்சாதயத்திங்கிறதுக்கு சாதையாமி ஜெகத் சர்வம் பூத்வா சூரிய இவாம்சுபி சூரியனாக இருந்து கொண்டு அம்சு தன்னுடைய கிரணங்களால் இந்த ஜகத்தை மூடுறேங்கிறார் சூரிய கிரணங்களால் இந்த ஜகத்தை மூடுகிற இந்த சன் எல்லா லைட்டையும் ஓவர் பவர் பண்ணுறதே அதனால் சாதையாமி சர்வபூத அதிவாச எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிறவர் வாசுதேவா தத்தஸ்மிருதா மகாசாந்தி பருவம் மகாபாரதம் சாந்தி பருவம் முந்நூற்றி நாற்பத்தொன்று நாற்பத்தி ஒன்று தத்திருதா அப்புறம் அடுத்தது வாசனத் சர்வபூத்தானாம் சர்வபூத்தங்களையும் வசிப்பத வசுத்வாத் தேவயோனிதா தேவர்களில் வசு அஷ்டவசுக்களில் ஒருவராக இருக்கார் விஷ்ணு வாசுதேவஸ்தத்தோவேத்தியா அதனால வாசுதேவன் இப்போது சாதாரணமாக வாசுதேவனால் என்னர்த்தம் விவகாரத்தில் பார்த்தோம்னா புராணப்படி பார்த்தோம்னா அப்புறம் யசோதா வாசு வசுதேவ் இல்லை தேவகி வசுதேவர் வசுதேவருடைய வசுதேவஸ் அபத்தியம் புமான் வாசுதேவா வசுதேவருடைய பிள்ளை அதனால் வாசுதேவன் சிம்பிள் மீனிங் வசுதேவருக்கு ஏன் வசுதேவர்னு வைச்சா அப்படின்னா வசு அவரையும் வந்து இந்த எல்லா தேவலோகத்துலேருந்து எல்லாம் பிறந்தா கிருஷ்ணாவதாரத்தும் போதும் கதையெல்லாம் சொல்லுவார் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது ஆஹா சர்வபூதானாம் வாசனாத் தேவயோனிதா வசுத்வாத் தத்தா வாசுதேவா இது வேத்திய அந்த ஸ்லோகத்தை எடுத்து இத்தி பர்வணி மகாபாரத்தில் உத்தியோக பர்வணி இதுதான் என்ன சொல்கிறது என்சைக்ளோபீடியா இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி புஸ்தகத்தை பார்த்தினா தடவின்ட்டுருக்கோம் ஏன் வச்சுக்கோ அத்தனையும் அவர் மிரதயத்தில் இருக்கிறது தலையில் இன்றைக்கி இந்த புத்தகத்தை கம்ப்யூட்டர் வச்சுன்னா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் தேடின்னு தடவினுக்கான் இருக்கோம் இந்த கம்ப்யூட்டரு இந்த கம்ப்யூட்டர் வந்து சங்கராச்சாரியாருடைய புத்திக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை மகா கம்ப்யூட்டர் அதனால அவர் வந்து ஸ்ருதிஸ்மிருதி புராணான ஆலயம் மூவிங் லைப்ரரி அப்படிலாம் சொல்லுவாங்க பொதுவாகவே சன்னியாசிகளை வந்து நல்லா படிச்சுருந்தா ஒழுங்காக இருந்தால் என்ன யூனிவர்சிட்டியும்பாங்க பல்கலைக்கழகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ பல்கலைக்கழகம்னு படிக்காதவன் நம்மளை பல்கலைக்கழகம் பா படித்தவன் நம்மளை சொல்லணுமே படித்தவன் சொன்னால் தானே ஒரு பல்கலைக்கழகம் தான் இன்னொரு பல்கலைக்கழகத்தை புரிஞ்சிக்க முடியும் சாதாரண ஜனங்கள் நிறைய சொல்கிறாங்க ஆஹாஹாம் பா அவ்வளோதான் பண்டித்தாள்லாம் சேர்ந்து அவள்லாம் சொன்னாத்தானே எதுக்கு மகிமே ஆஹ வாசுதேவஸ்தோ வேத்தியோகபர்வணி சர்விராசௌ சமஸ்தசத்தியற்றேதிய தத்த ச வாசுதேவேதி வித்வத் பரிபியத்தை எல்லா இடத்துலையும் அசௌ வசதி சமஸ்த எல்லாவற்றிலும் இருக்கிறார் அதான் முதல்ல பார்த்தோம் அதனால் காரணத்தினால அவருக்கு வாசுதேவன்னு வித்வான்களால் விஷேஷஷமாக அவர் குறிப்பிடப்படுகிறார் படிக்கப்படுகிறார் பரிபியத்தை சத் சர்வத்தாசமஸ்தசத்தேதி வைய காரணத்துதேவேதி வித்வத் பரிபியத்தை அப்படின்னு இதுவும் எங்கேயோ ஒன்று ரெண்டு பன்னெண்டுன்னு போட்டிருக்குது எந்த புஸ்து இல்லை விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணம் சர்வணி தத் பூத்தி வசந்தி பரமாத்மனி பூதேஷு ச சர்வாத்மா வாசுதேவஸ்ததஸ்மிருதா எல்லா சரீரங்கள்லேயும் எல்லா ஜீவர் வசிக்கிறார் விசிஷ்டாத்வைதான் பரமாத்மனி துவைதாத்வைதம் பரமாத்மனி பூதேஷு சர்வாத்மா வாசுதேவஸ்ததஸ்மிருதா ஆகவே அவர் வாசுதேவன் என்று சொல்லப்படுகிறார் நமக்கு வந்து விசிஷ்டாத்வைதம் கஷ்டமே இல்லை ஏன்னா ஜீவனுக்கு ஆதாரம் சைத்தன்யன்னு சொல்லிவிட்டால் ஜீவன் சத்தியமாக மித்தியாங்கிறதான் கேள்வியில் வரும் நம்ம ஜீவனை மித்தியா சொல்லி நீக்கிடுவோம் அவர்கள் ஜீவன் சத்தியம்னு வச்சுக்கப்போ வச்சுட்டு போட்டோம் வச்சுட்டு போட்டோம்னா என்னென்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வச்சுப்பேன்னு பிடிவா அதை பிடிச்சா என்ன பண்ண முடியும் நீ உன்னை பிரம்மனாக தெரிஞ்சுட்டு ஜீவத்துவத்தை விடுப்பாங்கிறோம் இல்லை இல்லை ஜீவனாக இருக்கிற என்னிடத்தில் அவர் அவர் இருக்கார் ஜீவனாக இருக்கிற உன்னிடத்துலேயும் அவர் இருக்கார் நான் இண்டிவிஜுவாலிட்டிஸை நான் விடமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா அகங்காரத்தை விடமாட்டேன் நான் வந்து நான் வந்து விஷ்ணு தாசாக தான் இருப்பேன் நான் விஷ்ணுவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா நீ ஒத்துண்டாய ஒத்துக்காட்டாய விஷ்ணு தான் என்ன பொறுத்த வரைக்கும் தொய் மயி சான்ய நீயும் விஷ்ணுதாஸ் நானும் விஷ்ணுதாஸ் அவனும் விஷ்ணுதாஸ்ங்கிறது கரெக்டாக நீயும் நானும் எல்லோரும் விஷ்ணுதான் ஒன்று அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது நம்ம எல்லோரும் விஷ்ணுதான்னா அத்வைத்தம் நீயும் நானும் நம்ம எல்லோருமே விஷ்ணுவோட தாஸாக இருக்கான்னா துவைத்தந்தான் விசேஷமான துவைத்தமாக விசேஷமான அத்வைத்தமாக தெரியாது பார்த்துக்கும் அதாவது உன்னை விட்டும் பெருமாள் பிரியலை பெருமாளை விட்டும் நீ பிரிய முடியாது ஆனால் பெருமாள் நீ இல்லை நீ பெருமாள்ல்லை பெருமாள் நீ பெருமாள் நீ இல்லை நீ பெருமாள்ல்லை இதுதான் விசிஷ்டாது இது அதே மாதிரி தான் சிவனுக்கும் நீ சிவன் இல்லை சிவன் நீ இல்லை நீ சிவன் இல்லை சிவன் நீ இல்லை ஆனால் சிவனை விட்டு நீ இருக்க முடியாது உன்னை விட்டு சிவன் இருக்க முடியாது நீ சிவதாஸ் நானும் சிவதாஸ் என்னை விட்டும் சிவன் இல்லை ஆனால் நம்ம எல்லார்ட்டையும் சிவன் இருக்கார் ஆனால் நாம் எல்லாரும் தனித்தனி இதுதான் விசிஷ்டாத்வை சிவனோ விஷ்ணுவோ வச்சுக்கோங்க சிவ சிவசப்தமோ விஷ்ணு சப்தமோ இப்படியோ வச்சுக்கோங்க ஆனால் என்னது பேசிக்காக என்ன இருக்குன்னா எல்லாரிடத்துலையும் விஷ்ணுவோ சிவனோ வியாபிச்சிருக்கார் அது போரும்ப்பா இதை விட்டுடுன்னா இல்லை நான் அழுக்கு சாக்ஸை போட்டுகிட்டு தான் இருப்பேன் இல்லாட்டி ஜோபுலையாவது அழுக்கு பழைய சாக்ஸை வச்சுட்டு தான் இருப்பேன்னா வச்சுக்கோ சாக்ஸ் ஜோக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் அழுக்கு சாக்ஸை கழட்டி தூக்கி எறிடான்னா அழுக்கு புது சாக்ஸு மாட்டின்ற பிறகு கூட அழுக்கு சாக்ஸை ஜோபுக்குள்ளேயே வச்சுட்டு அவன் எப்போ ஏற்பட்ட இருப்பான் அது மாதிரி தான் சொன்னால் கோவம் வரும் எல்லோருக்கும் ஆனால் அப்படி கோபம் வர்றவனும் பிரம்மந்தான் நமக்கு நீ நானும் பிரம்மன் தொடர்ந்து படிப்போம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபதைத்யாந்தம் நமபுருஷோத்தமம் சஹ் நமோஸ்வன்மூத்தே சகசிரபாட்சிபாஹவே சகசிராய சகசிரோட்டிணே நமவிந்தமீர்த்தன சத்குருநாமாராஜி